அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உணர்வது உடையார் முன் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று பிறர் சொல்லக்கூடிய பொருள்களை நன்றாக உணர்ந்து அனுபவிக்க வல்லார் நடுவே பேசுவது பயிர் வளர்கின்ற நன்சை கழனிகளிலே தண்ணீர் பாய்ச்சுவது போலாகும் வளமுள்ள நன்சை நிலத்திலே நீரை பாய்ச்சினால் நன்சை நிலம் மேலும் வளம் பெற்று நல்ல பயனை கொடுக்கும் அதுபோல சிறந்த நுண்ணறிவுடையோர் முன் பேசினால் அப்பேச்சு பயன்படும் கேட்பவர்கள் பேச்சை ரசித்து நன்கு அனுபவிப்பார்கள் பேச்சும் பயன் உள்ளதாகும் பாலை நிலத்தில் நீர் பாய்ச்சினால் எவ்வாறு பயன்படாதோ அதுபோல சாதாரண மக்களிடையே அறிவு நிறைந்த பேச்சும் பயன்படாது ஏழு எட்டு ஆகிய இரண்டு குறட்பாக்களிலும் சான்றோர் அவையில் வெளிப்படுத்தும் கல்வி ஓங்கி வளர்ந்து சிறந்த பயனை கொடுக்கும் என்ற கருத்து கூறப்பட்டது பாத்தியை அவையாகவும் அதில் வளரும் பயிர்களை அவையில் குழுமியுள்ள அறிஞர்களாகவும் நீர்ப்பாய்ச்சலை சொற்பொழிவாகவும் உழவனை புலவனாகவும் கருதுமாறு இதில் உருவகித்துள்ளதை உயி்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும் பயிர்களின் நிலைமையை அறிந்து நீர்ப்பாய்ச்சும் நிலமகன் போன்று அவையில் உள்ளாரது இயல்பினை அறிந்து கலைமகன் கலைகளை கற்ற அறிஞன் பேச வேண்டும் நல்ல உரம் கொண்ட நிலத்தில் விதைத்தவன் ஒன்று நூறாகப் பெரும் பயன் எடுத்துக்கொள்வது போல நல்ல உரம் கொண்ட நிலத்தில் விதைத்தவன் ஒன்றை நூறாகப் பெரும் தன்மை போல உணர்வுடையார் முன் பேசுபவன் பேருணர்வுடையவனாய் சீரடைவான் என்பது இதனுடைய உள்ளார்ந்த கரு இனி பதவுரை பார்க்கலாம் உணர்வது ஒன்றின் பொருளை மற்றவர்களிடமிருந்து பெறாமல் தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறனை உடையார் முன் பெற்றிருப்பவர்களின் சபையினில் சொல்லல் நன்கு கற்று உணர்ந்த ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லுவது என்பது வளர்வதன் தானே வளர்ந்து நிற்கின்ற பயிரைச் சுற்றியுள்ள பாத்தியுள் பாத்தியினுள் நீர் சொரிந்தற்று நீரை நிரப்புவது போன்றதாகும் ஒன்றின் பொருளை மற்றவர்களிடமிருந்து பெறாமல் தானே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறனை பெற்றிருப்பவர்களுடைய சபையிலே நன்கு கற்றுணர்ந்த ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்லுவது என்பது தானே வளர்ந்து நிற்கின்ற பயிரை சுற்றியுள்ள பாத்தியினுள் நீரை நிரப்புவது போன்றது ஆகும் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை